உங்களில் எவரிடமும் தன் இறைவன் பேசாமல் இருக்க மாட்டான் அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழி பெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் அப்பொழுது அவர் தனது வளப்புறம் பார்ப்பார் அங்கே தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார் பின்பு இடதுபுறம் பார்ப்பார் தான் முன்பு செய்தவற்றை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார் பார்ப்பார் நரகத்தை தவிர மற்றதை பார்க்க மாட்டார் எனவே பேரித்த பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு என்று நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு